நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டை டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையே அசாம் மாநிலத்தில் இரண்டு நாள் பங்குதாரர்கள் கூட்டம் நடைபெற்றது இரண்டு கோல் என்பது முகநூல் சமூக ஊடக நிறுவனத்தின் ஒரு திட்டம் மூன்று சிலி நாட்டின் சாண்டியாகோ நகரத்திற்கு அவசர கால நிலையை அந்நாட்டின் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று மிகச்சிறந்த மூத்த குடிமகன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இரண்டு போலீஸ் நினைவுகளால் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது மூன்று ஆசாத் ஹிந்து அரசு அமைக்கப்பட்ட எழுபத்தி ஆறாவது ஆண்டு நினைவு தின விழா எங்கு கொண்டாடப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்